ம் சிந்த விஷ்த்தவே தாத்தய விநாசாயுமன்வயராட் தினேபிரமதிக்கவியூர்தேஜோ வாரிம எத் திரு சர்கோ மிருஷா தாம்நாஸ்வே சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மங்கள ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது மெய்ப்பொருளை வணங்குவோம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அமைந்திருக்கிறது பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேதவியாசரால் இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது இதனுடைய அர்த்தத்தை கடந்த சில நாட்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம் மெய்ப்பொருளை சார்ந்துதான் பொய்பொருள் தோன்றுகிறது நாம் பொய்ப்பொருளை நீக்கி மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்பது தான் இதனுடைய கருத்து இந்த படைப்பிலே மெய்ப்பொருள் பரம்பொருள் மறைந்திருக்கிறார் ஆகவே மறைந்திருக்கிற அப்பரம்பொருளை நாம் அறிவால் உயித்து உணர்ந்து அதையே தியானிக்க வேண்டும் என்பது கருத்து நாம் இந்த மாயப்படைப்பிலே மயங்கி இன்பத் துன்பங்களுக்கு ஆளாக வேண்டாம் இன்பமே வடிவான பரம்பொருள் பல்வேறு வகையான வேற்றுமைகளை உடையதாக மாயையால் தோன்றுகிறது இறைவனிடத்தில் செலுத்துகின்ற அன்பினாலும் அந்த அன்பால் இறைவன் தரும் ஞானத்தினாலும் அதை உணர வேண்டும் என்பது கருத்து நாம் ரெண்டாவது பகுதியை பார்த்தோம் முதல் பகுதியை பார்க்கப் போகிறோம் இந்த ஸ்லோகத்தில் ஜன்மாத்தியசோன்வயாதிதரதார்த்தேஸ்வபிஜ்னஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவையே முஹியந்தி யத் சூரையஹா ஜென்மாத்தியசிய அப்படிங்கிறது ஒரு பதம் எதோன்வயாதி அப்படின்னு அப்புறம் போகிறது அஸ்ய ஜன்மாதி எதா அஸ்ய ஜெகதா இந்த படைப்பினுடைய பிறப்பு முதலானவை எதா எதனிடம் இருந்தோ அப்படின்னு அர்த்தம் வேத வாக்கியத்தை மனசில் இந்த ஸ்லோகம் இருக்குது எதோவா இமாநி பூதா ஏன் ஜாத்தா நிஜீவீ யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ திரமேதி அப்படின்னு நம்ம தைத்திரியோபனிஷத்தில் மூணாவது வல்லியாகிய பிருகுவல்லியில் படிச்சிருக்கோம் இதுதான் பிரம்மசூத்திரத்தினே ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாத்தியசயா அப்படிங்கிறது ரெண்டாவது சூத்திரம் அங்கேயும் பிரம்மனுடைய லக்ஷணத்தை சொல்லியிருக்கு முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிஜாசா இனி நாம் பிரம்மத்தை பற்றிய விசாரத்தை செய்வோம் என்று சொன்ன பிறகு ரெண்டாவது சூத்திரம் சொல்லுகிறது யாரிடமிருந்து இந்த படைப்பு தோன்றியிருக்கிறதோ அவர் பிரம்மம் என்று சொல்லியிருக்கிறது அதைத்தான் இங்கேயும் இவர் சொல்லுகிறார் யதா எதனிடமிருந்து அல்லது எந்த பரம்பொருளிடமிருந்து அஸ்ய ஜென்மாதி அசிய இந்த படைப்பினுடைய சிருஷ்டியினுடைய ஜென்மாதி தோற்றம் முதலானவைகள் தோன்றியிருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் அது எப்படி தெரிகிறதுன்னா எத் சுவே யத் சுவம் எதபாவே எதபாவகா தத்தஸ்ய ஸ்வரூபம்னு சொல்லுவோம் எது இருந்தால் எது இருக்குமோ எது இல்லைன்னா எது இருக்காதோ அது அதனுடைய தர்மம் இப்போ அக்னின்னு சொன்னால் உஷ்ணம் பிரகாஷம் உஷ்ணம் இருக்கிறது எது உஷ்ணம் உடையதோ அது அக்னி உஷ்ணம் இல்லாதது அக்னி இல்லை ஆக இன்னொரு உதாரணம் சொல்லுவோம் மண் இருந்தால் தான் குடம் இருக்கும் மண் இல்லைன்னா குடம் இருக்காது இதுக்கு பேர் அண்மைய வெத்திரேக்கியாயம்னு பேர் ஆக உடன்பாடு அல்லது நேர்மறை எதிர்மறை அப்படின்னு சொல்லுகிறார்கள் இப்போ உடன்பாட்டு முறையால் பார்த்தாலும் சரி எதிர்மறையில பார்த்தாலும் சரி இந்த ஜகத்காரணத்தை பார்த்தோம்னா பிரம்மசத்வே ஜெகத்சத்வம் பிரம்ம அபாவே ஜெகதபாவா ஆகா மெய்ப்பொருள் இல்லைன்னா பொய்ப்பொருள் இல்லை மெய்ப்பொருள் இருந்தால் தான் பொய்ப்பொருளும் தோன்றும் இது கொஞ்சம் கடினந்தான் புரிஞ்சுக்கிறதுக்கு கயிறு இல்லாமல் பாம்பு இல்லை கயிறு இருந்தால் தான் பாம்பு தோன்றும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த உதாரணத்தில் அது மாதிரி இந்த படைப்புக்கு காரணம் பரம்பொருள்னு அர்த்தம் யாரிடமிருந்து இந்த படைப்பு தோன்றியிருக்கிறது என்பது அன்வய வெத்திரேக்க நியாயத்தினால நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறதோ காரணமில்லாமல் காரியம் இருக்காது காரியம் இருப்பதால் காரணம் இருக்கிறது என்பது நம்மால் உணரப்படுகிறது ஆ காரணசத்துவே காரியசத்துவம் காரண அபாவே காரிய அபாவகா காரணமில்லாமல் காரியம் இருக்க முடியாது என்கின்ற நியாயப்படி இந்த படைப்புக்கு காரணம் கண்டிப்பாக ஒன்று இருக்கத்தான் வேண்டும் அதை வேதங்களும் உறுதிப்படுத்துகின்றன ஆகவே யாரிடமிருந்து இந்த படைப்பு தோன்றியிருக்கிறது என்பது அன்பைய வெத்திரேக்க நியாயத்தால் வேதங்கள் நமக்கு உபதேசம் செய்கின்றதோ அது மட்டும் அல்ல சார்த்தேஷு அபிஜ்யாஸ்வராட் சார்த்தேஷு இங்கே உலக பொருள்கள் எல்லாம் அந்த அறிவானது ஸ்வயம்பிரகாசமானது விளங்கி கொண்டிருக்கிறதோ சச்சிதாத்மகமாக அது விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் இதை நாம் சிந்திப்போம் இந்தளவிலே இன்றைய தகவலை நிறைவு செய்கிறேன் ஜன்மாத்தியதோன்வயாதிதரதார்த்தேஸ்வபிக்னஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிக்கவயே சத்யம் ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்ந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில்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 உங்களது பெயர் மற்றும் ஊர் விபரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹறிவோம்